ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தம்ங்கிற தலப்பில் நாம் பிதர்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான பிதகர்மாக்களை விரிவாக பார்த்துட்டு வரோம் அதில் ஸ்ராத்த காலம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது நாம் வருஷ வருஷம் நம்முடைய தாயார் தகப்பனார்களை உத்தேசித்து செய்யக்கூடியதான ஸ்ராத்தத்தை எப்போ செய்யணும் எந்த காலத்தில் செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கே இந்த காலத்தை நிர்ணயம் பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதை அஞ்சு விதமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அதாவது சௌரமானம் பாரகஸ்பத்தியமானம் சாவணமானம் சாந்திரமானம் நாக்ஷத்திரமானம் அப்படின்னு அஞ்சு விதமாக இருக்குது மானம்னா காலத்தை அளக்கிறது சௌரமானம் அப்படின்னு ஒரு கணக்கு அதாவது வருஷா வருஷம் ஒரு வருஷங்கிறது இத்தனை நாள் உடையது இந்த மானம்னு கணக்கு வச்சுக்கணும் அதாவது சௌரமானம்ங்கிறது வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் வந்தால் சௌரமானம்னு பேர் பாரகஸ்பத்தியமானம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு வருஷங்கிறது முந்நூற்றி அறுபத்தோரு நாள் சாவணமானம்ங்கிறது ஒரு வருஷம் முந்நூற்றி அறுபது நாள் சாந்திரமானங்கிறது ஒரு வருஷங்கிறது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நாள் நாக்ஷத்திரமானம்னா முந்நூற்றி இருபத்தி நாள் நட்சத்திரங்களை வச்சுட்டு கணக்கு பண்ணுறது சந்திரனை வச்சுன்னு கணக்கு பண்ணுறது அதற்கு சந்திரமானம்னு பேர் இப்படி அஞ்சு விதமாக காலங்களை ரிஷிகள் நமக்கு கணக்கு பண்ணி கொடுத்துருக்கா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தில் செய்யணும் அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறாள் அதாவது ஒவ்வொரு காரியங்கள் பண்ணுறதுக்கு இந்தந்த கணக்கு எடுத்துக்கணும் அபிஷேகே து நாக்ஷத்திரம் சாவணம் வேதனாதிஷு பித்ரியே சாந்திரமசம் சௌரம் ஸ்மார்த்தே அதாவது ராஜாபிஷேகம் ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணுறது அது மாதிரி காரியங்களுக்கு நாக்ஷத்திரமானத்தை கணக்கு பண்ணுறது சாவனம் வேத்தனாதிஷூ பித்திரியே சாந்திரமசம் சஸ்தம் இந்த பித்திருக்கர்மாக்கள் அதாவது இந்த அமாவாஸ்யா முதலிய ஸ்ராத்த காலங்கள்லாம் சந்திரனை வச்சுண்டு கணக்கு பண்ணுறது பாக்கி ஸ்மார்த்த காரியங்களுக்கெல்லாம் சூரியனை வச்சுண்டு கணக்கு பண்ணுறது அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்கா அதே மாதிரி கோவில் கட்டுறதுக்கு புண்ணிய நதிகள் சுத்தம் பண்ணுறதுக்கு ஓய்களுக்கெல்லாம் பாரகஸ்பத்தியமானத்தை வச்சுண்டு பார்க்கணும் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்கா நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் அதில் எஸ்மிண் மாசி மிருதி பக்ஷே எஸ் எஸ்யாம் திதோ பவேது தசமேவ திதோ குறியாத் ஆப்திகந்து விச்சணா அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது எந்த மாதத்தில் நம்முடைய தாயார் காலமானாலோ அந்த மாதத்தில் அந்த திதியில் அந்த சாதத்தை பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது எஸ்மிராசௌரியே விபத்திம் யாதி மாணவ தத்ராசாவே கர்த்தவியம் பித்திருக்காரியம் மிருதேஹனி சூரியன் எந்த ராசியில் இருக்கிற பொழுது காலம் ஆறாரோ அதே ராசிக்கு சூரியன் வர்ற பொழுது அந்த தினத்தில் அந்த ஸ்ராத்தத்தை பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது இது சௌரமானப்படி கணக்கு பண்ணுறது சூரியனை வச்சுண்டு கணக்கு பண்ணுற பொழுது இது மாதிரி பண்ணணும் சந்திர மாதப்படி சந்திரனை வச்சுண்டு கணக்கு பண்ணுற பொழுது அதாவது சூரியனை வச்சுன்னு சொல்கிற பொழுது மேஷமாசம் ரிஷப மாதம் மிசுன மாதம் கடக மாசம்னு சொல்கிற மாதிரி சந்திரனை வச்சுன்னு பொழுது சைத்ர மாதம் வைசாக்க மாதம் ஜேஷ்ட மாதம் ஆஷாட மாசம்னு அப்படி பிரிச்சிருக்கா அப்படி ரெண்டு விதமாக ஆச்சாரங்கள்லே இருக்கு சாந்திரமானப்படி ஸ்ராத்தங்களை பண்ணுறதுன்னு சில குடும்பங்களில் வழக்கம் சௌரமானப்படி ஸ்ராத்தங்கள் பண்ணுறதுன்னு சில குடும்பங்களில் வழக்கம் அந்த வழக்கத்தை மாற்றப்படாது ஏனாசிய பித்தரோஜாத்தா ஏனயாத்தா பிதாமகா தேனயாயா சதாம் மார்க்கம் தேன கச்சன் அரிஷ்ய அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்கிறது அதாவது நம்முடைய முன்னோர்கள் பித்திருக்கள்லாம் எந்த வழக்கத்தை வச்சுண்டு எந்த வழியில் ஸ்ராத்தங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலோ அதே வழியில் தான் நாம் செய்யணும் அதுதான் நமக்கு ஸ்ரேய அதில் போகிறதுல நமக்கு எந்த தடைகளும் ஏற்படாது சத்ராச்சரித்தும் எஸ் மாத்து தார்மிகைச்சிஜாதிபி தத் தேச குலஜாத்தீனருத்தம் பிரகல்பயேத் ஏன்னா நம்முடைய முன்னோர்கள்லாம் செய்து பார்த்து பலனை அனுபவித்தவர்கள் ஆகினால அதை அப்படியே நாம் எடுத்துக்கணும் அதில் நாம் முன்ன பின்னே ஏதாவது புஸ்தகங்களை பார்த்து மாற்றிக்கிறதுன்னு ஆரம்பித்தா அது ரொம்ப சிரமங்களை கொடுத்துடும் திரும்பவும் அதிலிருந்து நாம் மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிரமமாக போயிடும் ஆகினால இதெல்லாம் தர்ம சூக்ஷம்னு பேர் நம்முடைய புத்திக்குள்ளே அடங்காது எிறாஸ்திரோ உதித்தனு ஹோமபேதோ யாத் குலத்தம் ஆச்சாரம் தூ ஆச்சரேத்து மகாபாஹோர்வாஸ்திரோ உதித்தீ அப்படீனு மகாபாரதத்தில் இருக்கு ஷாஸ்திரங்கிறது பிரிய கடலத் அதில் போய் நீந்தி நம்மளால் மீண்டு வர முடியாது ஆகையினாலே அதில் நான் ஆராய்ச்சி பண்ணி ரிஷிகள் நமக்கு எசன்ஸாக கொடுத்துருக்கா அதை நாம் அப்படியே செய்யணும் சில விஷயங்களில் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பா சில விஷயங்களில் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா இப்போ அவுபாசனம்னு இருக்குது அப்படின்னா உபாசனம் பண்ணணும் அப்படின்னா சூரியன் உதிச்சுன்று இருக்கிற பொழுது பண்ணணும் உதிச்ச பிறகு பண்ணணும் அப்படி ரெண்டு விதமாக இருக்குது உதிச்சுன்று பொழுது பண்ணணுமா உதிச்ச பண்ணணுமா அப்படின்னா ரெண்டையுமே மகர்ஷிகள்லாம் ஒத்துன்றிருக்கா அப்போ ஒரே ஹோமத்தை எப்படி ரெண்டு விதமாக பண்ணுறது அப்படின்னா தஸ்மாத் குலக்கிரமாயம் நம் முன்னோர்கள்லாம் எப்படி செய்துன்னு வந்தான்னு பாரு ஆச்சாரந்தூ ஆச்சரேதூ புதஹா அதை அப்படியே கடைபிடிச்சி செய்யணும் அவன்தான் கெட்டிக்காரன் சகரியான் மகாபாகோ அதுதான் உத்தமமான வழி அப்படி செய்யணும் நம் முன்னோர்கள்லாம் உபாசனம் எப்படி பண்ணிட்டு இருந்தான்னு பார்க்கணும் அதை அப்படியே செய்யணும் ரெண்டையுமே செய்யறேன்னு வரக்கூடாது இதுக்கெல்லாம் விகல்பம்னு பேர் ஒரே விஷயத்தை உத்தேசித்து ரெண்டு விதமாக சொன்னால் அதற்கு பேர் அதை ரெண்டையுமே சேதாப்பில் செய்தால் ரெண்டுமே செய்ததாக ஆகாது ஏதாவது ஒன்று தான் செய்யணும் அது எதை செய்யறது அப்படின்னா நம்ம பெரியவெல்லாம் எப்படி பண்ணினாங்கிறத பார்த்து அதை அப்படியே செய்யணும் அதே போல் நம் முன்னோர்கள்லாம் சூரியனை வச்சுட்டு சௌரமானப்படி செய்துன்னு வந்தால் நாம் சௌரமானப்படி செய்யணும் சாந்திரமானப்படி செய்தன்னு வந்தால் சாந்திரமானப்படி செய்கிறது அப்படின்னு வச்சுக்கணும் ஏன்னா நம்முடைய சாஸ்திரங்கள் நம்முடைய மகர்ஷிகள் இதை ரெண்டையுமே அங்கீகரிச்சிருக்கா இந்த ரெண்டு விதமாகவும் நம்முடைய மகர்ஷிகள்லாம் எடுத்துன்னு இருக்கா குலாச்சாரப்படி இதை செய்யணும் மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லேயே பார்ப்போம்